வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டாவது செய்தி சபை ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் சூலூர் ஆகிய நான்கு தொகுதிகளிலும் மே பத்தொன்பது அன்று இடைத்தேர்தல் நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே இருபத்தி அன்று இருபத்தி தொகுதிகளுக்கான முடிவுகள் வெளியாகிறது பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் நதிகள் இணைப்பு குறித்த அறிவிப்பு இருப்பதற்கு ரஜினி வரவேற்பு தெரிவித்துள்ளார் கமலுடனான நட்பை கெடுத்துவிடாதீர்கள் என்றும் அவர் பத்திரிகையாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் சேலம் எட்டு சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் ஆணை செல்லாது என்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறை செய்யக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராம் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் வாக்குப்பதிவிற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை தொலைக்காட்சியில் விளம்பரம் வெளியிடலாம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பெயர் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்றே மாற்றப்பட்டுள்ளது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் கோடை விடுமுறை காலத்தில் தனியார் பள்ளிகள் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களுக்கும் மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநர் உத்தரவு பிறப்பித்து சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் இந்திய செய்திகள் Out! Yeah. Yeah. Yeah. மக்களவைத் தேர்தல் இந்தியா முழுவதும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதல் நடைபெறும் நிலையில் தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை குறைந்துள்ளது அதன் நம்பகத்தன்மையை இழந்து வருகிறது என கூறி அறுபத்தி ஆறு முன்னாள் ஐஏஎஸ் மற்றும் ஐ பி எஸ் அதிகாரிகள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்ய தடை விதிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி விசாரிக்கிறது அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்திற்கு எதிராக திவால் நடவடிக்கை எடுப்பது குறித்து மறு செய்தால் நிறுவனம் ரூபாய் 550 கோடியை திரும்ப வழங்க வேண்டும் என்று தேசிய கம்பெனி சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது வீடற்ற குழந்தைகளுக்கு நிழல் தந்து உணவளிக்கும் தன்னலமற்ற சேவைக்கொரு முன்மாதிரியாக திகழும் ஒடிசாவைச் சேர்ந்த கூழி தொழிலாளி ஷியாம் சுந்தர் தனக்கு பிறகும் இக்குழந்தைகள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் விவேகமாக செயல்பட்டிருந்தால் பாகிஸ்தான் உருவாகி என்று பிரதமர் மோடி கடுமையாக சாடியுள்ளார் பாஜக மூத்த தலைவர் எல் கே முரளி மனோகர் ஜோஷ் ியை அவ இல்லத்திற்கு சென்று அந்த கட்சியின் தேசிய தலைவர் அமித் ஷா சந்தித்து பேசியுள்ளார் வெளிநாடுகளில் இருந்து தாய்நாட்டிற்கு பணம் அனுப்புவதில் இந்தியர்கள் தொடர்ந்து முதலிடம் பிடித்துள்ளதாக உலக வங்கி தகவல் தெரிவித்துள்ளது சுமார் அறுபத்தி லட்சம் வாக்காளர்களை கொண்ட இஸ்ரேல் பாராளுமன்ற தேர்தல் நேற்று நடைபெற்றது சவுதி அரேபிய செய்தியாளர் ஜமால் கசோகின் கொலை தொடர்பில் பதினாறு சவுதி அரேபியர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை செய்யப்பட்டுள்ளனர் சில இடங்களில் ஈரான் அரசு ரகசியமான அணு அமைத்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை குற்றம் சாட்டி வருகிறது எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையில் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் அவர்கள் பத்து பேரின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது எபோலா வைரஸ் தாக்குதலால் கடந்த ஜூலை மாதத்திற்கு பிறகு ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் ஆறுநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் என ஐநா சபை தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் ஆக்ஸிஸ் வங்கியில்தான் ரூபாய் ஐந்து கோடி வரை வைப்பு நிதி திட்டத்தில் முதலீடு செய்தால் எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது வருமானவரி கணக்கை நேரடியாக தாக்கல் செய்வோருக்கான விண்ணப்ப படிவம் இந்த ஆண்டு முதல் நிறுத்தப்பட உள்ளது என வருமான வரித்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் அனைத்து தரப்பினரும் ஆன்லைன் வழியாக மட்டுமே கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கூறப்படுகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இனிமேல் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குபவர்களும் ஒய்வு பெறும்போது வருங்கால வைப்பு நிதியுடன் சேர்த்து பென்ஷன் பெறுவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியா பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைவதற்கும் சட்டவிரோத போலி நிறுவனங்களை முடக்குவதற்கும் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை முக்கிய காரணமாக இருந்தது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் ஏழு அளவுக்கு உயரும் என்று உலக வங்கி கணித்துள்ளது சுமார் பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பின் ஸ்கூட்டர்கள் விற்பனை முதன்முறையாக குறைந்துள்ளது கார்கள் விற்பனையும் 5 ஆண்டுகளுக்கு பின் சரிந்துள்ளது என வாகன உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் உலகக்கோப்பை போட்டியில் எவ்வாறு மற்ற அணிகளை வீழ்த்த முடியும் என்று பாகிஸ்தான் வீரர்களை முன்னாள் வீரரும் கேப்டனுமான வாசி மக்ரம் விளாசியுள்ளார் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி வரும் மே முப்பதாம் தேதி முதல் ஜூலை பதினான்காம் தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது இந்த போட்டிக்கான இந்திய அணி வரும் ஏப்ரல் பதினைந்து அன்று தேர்வு செய்யப்படும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது திரைச் விஜய் சேதுபதி இன்னொரு சிவாஜி என்றும் பொருந்தள்ள முடியாத சினிமா சூப்பர் டீலக்ஸ் என்றும் இயக்குநர் சேரன் புகழாரம் சூட்டியுள்ளார் எஸ் ராஜமௌலி ஆர் படத்துக்காக படத்தின் நாயகிகளில் ஒருவரான அலியாபத் பயிற்சியாளரை வைத்து தெலுங்கு கற்றுக் கூறியுள்ளார் ஆர் கே நகர் படத்தின் ரிலீஸ் தேதியை தள்ளி போட வைத்துவிட்டார்கள் என்று இயக்குநர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் தர்பார் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று வெளியானது இதில் ரஜினி சமூக சேவகர் மற்றும் போலீஸ் என இரு வேடங்களில் நடிக்க தாக தெரிகிறது இத்துடன் நற்றையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்